வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினையிலிருந்து சரவடிக்காக ஊக்கம் தரும் சில வார்த்தைகள் உங்களுக்காய் வெற்றி என்பது நிரந்தரம் தோல்வி என்பது இறுதியானதும் அதனால் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து உழைப்பதை நிறுத்த தோல்விக்கு பிறகு தொடர்ந்து முயல்வதை நிறுத்த எல்லாம் சில கண்களை திறந்து பாருங்கள் கண்களை திறந்து பாருங்கள் அனைத்தும் சிறப்பானதாய் தெரியும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை கையில் பத்து ரோஜாக்களோடு கண்ணாடி முன்னில்லுங்கள் இப்போது நீங்கள் பதினொன்று ரோஜாக்களை காண்பீர்கள் அந்த பதினோராவது ரோஜா உங்கள் புன்னகை நீங்கள் இப்போது புன்னகைப்பதை நான் அறிவேன் வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை தோல்வியை தாங்கும் மனம் இருந்தால் அதுவும் ஒரு வெற்றிதான் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது எவையெல்லாம் அழகாக இருக்கின்றனவோ எவையெல்லாம் அர்த்தத்துடன் இருக்கின்றனவோ எவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்றும் நாளையும் என்றும் மின்தடை ஏற்படும்போதுதான் நமக்கு மெழுகுவர்த்தி ஞாபகம் வருகிறது அப்படித்தான் பிரச்சனைகளின் போது ஒரு நண்பர் தீர்வு என்னும் விளக்கேற்றி வருவார் நான் உனக்கு ஒரு மெழுகுவர்த்தியாக இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்குண்டு மின்தடை ஏற்படும் போதுதான் நமக்கு மெழுகுவர்த்தி ஞாபகம் வருகிறது அப்படித்தான் பிரச்சனைகளின் ஒரு நண்பர் தீர்வு என்னும் விளக்கேந்தி வருகிறார் நான் உனக்கொரு மெழுகுவர்த்தியாக இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒரு நாள் கடவுள் என்னை கேட்டார் இந்த நண்பர் இன்னும் எவ்வளவு காலம் உன்னுடன் இருக்க வேண்டும் நான் கண்ணீர் வகுத்தேன் என் கண்ணீர் துளி ஒரு பெருங்கடலில் விழுந்தது நான் இப்போது கடவுளிடம் சொன்னேன் இந்த துளியை நீங்கள் கண்டுபிடிக்கும் வரை நன்றி